அவர்கள் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது இரவு தொழுகை எவ்வாறு என்று ஒரு மனிதர் கேட்டார் இரண்டு இரண்டாக தொழ வேண்டும் சுபுகை அஞ்சு நாள் ஒரு ரக்கா தொழலாம் நீர் தொழுதது உமக்கு வித்திராக அமையும் என்று நபி சொல்லாஹும் அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு சுபுகை அஞ்சு நாள் என்ற இடத்தில் சுபகை தொட முடியாது என்று அஞ்சினால் இன்று அடை பிரிப்பிடப்பட்டிருக்கிறது